பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி கைவுல்லிய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பாடல் எழுபத்தி நம்பர் போடல நூற்றி அறுபத்தெட்டாவது பக்கம் கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சே போடுதென்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள் இங்கு உதாரணங்களாக்கி இந்த மூன்று உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளா பொருளாந்தானே மகாவாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணுவது என்று பார்க்கும் பொழுது வாட்சியார்த்தப்படி மகாவாக்கியம் பிரமாணமாவதில்லை லக்ஷியார்த்தப்படிதான் மகாவாக்கியம் பிரமாணமாகிறது இது ரொம்ப முக்கியம் வாட்சியார்த்தப்படி மகா வாக்கியம் பிரமாணமாகிறதுலை ஏன்னா அந்த ஞானம் வந்து பிரயோஜனம் இது நம்ம வந்து பிரமாணத்துக்கு லட்சணம் என்ன வச்சுருக்கோம் ஏபம் இருக்கோ பிரமாணஸம் கிம் பிரமாணத்தினுடைய லட்சணம் வந்து அனதிக தவம் அபாதித அபாதிதத்வம் அசந்திக்தம் அர்த்தவத்வம் அர்த்தவத்வம் ஞானகரணம் பிரமாணம் பிரமாணத்துக்கு லக்ஷணம் வந்து சந்தேகம் இல்லாமல் அந அநதிக தத்துவம் அந்த வாக்கிய அந்த வா அந்த சாஸ்திரத்தை தவிர வேறு எதுனாலையும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாதா எந்த ஒரு வாக்கியத்தினால எந்த எந்த ஒரு கருவியினால எதை நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதை வேற ஒன்றால் தெரிஞ்சுக்கொள்ள முடியாததாக இருந்தால் தான் அதுக்கு பிராமணியம் அதாவது பிரமாணத்துவம் சித்திக்கும் பிரமாணத்தன்மை என்பது அதுக்கு சித்திக்கும் ஆனால் பிரமாணத்தன்மை சித்திக்கணும்னா அதுக்கு என்ன என்ன லக்ஷணம் முதல் லட்சணம் வந்து வேறு எதுனாலையும் தெரிஞ்சிக்க முடியாததாக இருக்கணும் இப்போ நிறத்துக்கு கண்ணு பிரமாணம் அப்படின்னு சொன்னால் நிறத்தை கண்ணை தவிர வேறு எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது முக்கியமான விஷயம் இது இது பிரமாணத்தினுடைய முதல் லட்சணம் ரெண்டாவது லட்சணம் அபாதி தத்துவம் வேற பிரமாணம் வந்து நீக்கிடக்கூடாது ஒரு பிரமாணத்தினால் தெரிஞ்சுக்கிறத இன்னொரு பிரமாணம் வந்து நீக்குமானால் அந்த முதல்ல சொன்னது அது பிரமாணமாகாது அப்போ அது அபாதி அது இன்னொரு லக்ஷணம் வருது அப்போ அநதிக தத்துவ லக்ஷணம் அபாதி தத்துவம் இருக்கணும் அப்புறம் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது இனிமோ தோணுது நீளமோ சிகப்போ தெரியலன்னா அப்போ கண்ணு பிரமாணமாகாது நான் கண்ணு மாத்திரம் எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ நீல நீளமாக கருப்பாக சிகப்பாங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்கும் இல்லை அபாதி அசந்திக் தத்துவம் சந்தேகம் ஏற்கனவே விளக்கினதான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் தெரிஞ்ச விஷயம்தான் சிந்திச்சா சொன்னால் ஞாபகத்துக்கு வரணும் இப்படி ஞாபகத்துக்கு வரலன்னா திரும்ப நினைக்க வேண்டி இருக்கும் நினைப்பு நினைப்பூட்ட வேண்டி இருக்கும் அசந்திக் தத்துவம் இருக்கணும் அதில் அது மூணு இருந்தால் மாத்திரம் போகிற அது பிரயோஜனம் அதனால என்ன பிரயோஜனம்னா இந்த அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க அந்த பிரமாணத்தினால் நமக்கு தாத்பரியம் இல்லை அதனால அதனால பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கணும் இப்போ கண்ணுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது நமக்கு நேரத்தை வேறுபடுத்தி தெரிஞ்சிக்க முடியறது நமக்கு வந்து எங்கே வாசல் இருக்குது தெரிகிறது செவத்தில் இடிச்சிக்காமல் போகிறோம் ஆழ்மேல இடிச்சிக்காமல் போகிறோம் எவ்வளோ பிரயோஜனங்கள்லாம் அதனால் இருக்குது அதில் அது பிரமாணம் ஆகிடுறது ஆக இப்போ எதுக்கு சொல்கிறேன் மகாவாக்கியத்தை வந்து நாம் வந்து வாச்சியார்த்தம் பண்ணோமானால் அது பிரமாணமாகறதில்ல நமக்கு அதனால் ஜியானம் உண்டாகிறது இல்லை பிரயோஜனம் ஏற்படுறது தத்துவமசி பிரஜான பிரம்மா இந்த மாதிரி முக்கியமாக தத்துவமசி மகா வாக்கியத்தை பார்க்குறோம் இப்போ மகா வாக்கியத்தை தத்துவமசி மகா வாக்கியத்தை வந்து அப்படியே வாச்சியார்த்தம் பண்ணினா பிரஜியான பிரம்ம விட்டுடுவோம் அதெல்லாம் வந்து அப்படியே மகா வாக்கியம் பண்ண அர்த்தம் பண்ணோமானா நமக்கு அது அர்த்தத்தை கொடுக்குறதில்ல பிரயோஜனத்தை கொடுக்குறதில்லை அதனால தான் லட்சியார்த்தம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ லக்ஷியார்த்தம் பண்ணுறதுங்கிறது வாச்சியார்த்தத்துக்குள்ள சம்பந்தத்தை தான் லக்ஷியார்த்தம்னு சொல்கிறோம் வாச்சியார்த்தத்தை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை வாச்சியார்த்தத்திலோட சம்பந்தப்பட்ட இன்னொன்று எடுத்துக்க போகிறோம் அந்த இன்னொன்று பேர் தான் லக்ஷியார்த்தம்னு பேர் வாச்சியார்த்தத்தை முழுவதும் எடுத்துக்கிறது அதே சமயம் வாட்சியார்த்தத்தை விட்டுடுறதும் இல்லை விட்டுடுறதும் இல்லைனாலும் கூட வாட்சியார்த்தத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அது சம்பந்தமாக ஏதோ ஒரு வகையில் அந்த வாட்சியார்த்தம் அதுவும் சம்பந்தம் இருக்கணும் அதுக்கு தான் இந்த உதாரணங்கள்லாம் இந்த நூற்றி அறுநூத்தி ஒம்பதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பல சுவாமியுடைய உரையெல்லாம் நீங்கள்லாம் படிச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய அவகாசம் கால அவகாசங்கள்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு நான் வெளியில் போகிறதுனால அதனால் அதெல்லாம் பார்த்துருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இல்லை கங்கையில் கோஷமென்றும் கருப்பு சேப்பு ஓடுதென்றும் தங்கிய தேவ சோயம் மூன்றும் சொல்வார்கள் முதல்ல விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம்னு சம்ஸ்கிருதத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள்னு சொல்லிவிட்டேன் இதுக்கு முதல் பாட்டில் அதாவது எழுபத்தி ஆறாவது பாட்டில் ஏ இல்லை எழுபத்தி எட்டாவது பாட்டில் இல்லையா இது இப்போ இப்போ நம்ம படிச்சிருக்கிறது எழுபத்தி ஒம்பதா பாட்டு நான் என்ன சொன்னேன் எழுபத்தி ஆறுன்ட்டேனும் முதல்ல எழுபத்தி எட்டுன்னு சொல்லிவிட்டேன் ஆ இது எழுபத்தெட்டு இது எழுபத்தி ஒம்பது இந்த பக்கம் நம்பரே காணும் நீங்கள் நம்பரை போட்டு வச்சுக்கோங்க நல்லது அப்போ அதை விளக்கி சொல்றார் கங்கையில் கோஷம் என்றும் பகீரஜையில் கிராமம் இருக்கிறது என்றும் கருப்பு தங்கிய சிவப்பு ஓடுதென்றும் கருப்பு நிற்க சிகப்பு ஓடுகிறது என்றும் கருப்பு நிற்குதான் சிகப்பு ஓடுதான் சோயம் தேவதத்தன் என்றும் அந்த இந்த அந்த இத்தேவதத்தன் என்று இங்கு உதாரணங்களாக்கி வாக்கியார்த்தங்கள் விரோதமான இடத்து இம்மூன்றையும் உதாரணங்களாக கற்பித்து சொல்வார்கள் சொல்வார்கள் அவ்வடநூல் வல்லவர்கள் சொல்லான் நிற்பர் சொல்லுவார்கள் அர்த்தம் இந்த மூன்று உரைகளாலே இம்மூவகை லக்ஷணா வாக்கியங்களாலே துங்க நூல் பெருமை பொருந்திய சாஸ்திரங்களில் விரோதமான சொல் எல்லாம் விரோதமுடைய வாக்கியங்கள் எல்லாம் விரோதமுடையன ஒன்றுக்கொன்று முரண்படுகிற வேத வாக்கியங்கள் எல்லாம்னு அர்த்தம் விரோதம்னா முரண்படுகின்றன்னு அர்த்தம் முரண்படுகின்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் தானே பொருளாம் விரோத பரிகாரமாக தானே அர்த்தமாகும் பொருளான் தானேங்கிறத தானே பொருளாம்னு மாற்றி சொல்றார் அவர் கொண்டு கூட்டி பொருள் சொல்றார் பொருளான் தானேன்னு பாட்டில் இருக்கு தானே பொருளாம் அப்படி சொன்னா தான் அது அர்த்தத்தை கொடுக்கும்னு அர்த்தம் அது நம்ம மனசில் ஒரு ஒரு ஒரு சென்ஸை கிரியேட் பண்ணும்னு அர்த்தம் இல்லாட்டி அது சென்ஸே கிரியேட் ஆகாது ஒரு ஒரு ஒரு ஒரு உணர்வை ஒரு உணர்ச்சியை ஒரு ஒரு அறிவை நமக்கு உண்டு பண்ணும் இல்லாட்டி அது உண்டு பண்ணாது அதனால் இப்படி அர்த்தம் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறார் அவர் ஆக கங்காயாம் கோஷகா கருப்பு சேப்போடுது அதுக்கு வந்து சோனோதாவத்தின்பாங்க சம்ஸ்கிருத்தில் சோனோதாவதி கங்காயாம் கோஷகா சோயம் தேவதத்தா கங்காயாம் கோஷகாங்கிறது விட்ட லட்சணம் அஜக ஜகல் லட்சணத்துக்கு திருஷ்டாந்தம் சோனோதாவதி கருப்பு சேப்போடுது அப்படிங்கிறது வந்து விடாத லக்ஷணத்துக்கு அதாவது அஜக ல்லக்ஷணத்துக்கு திருஷ்டாந்தம் அப்புறம் வந்து சோயம் தேவதத்தகாங்கிறது வந்து விட்டு விடாத லக்ஷணம்ங்கிற சொல்லப்படுகிற ஜகாஜக லக்ஷணத்துக்கு அல்லது பாகத்யாக லக்ஷணத்துக்கு அது திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு இது பற்றிய விளக்கங்கள்லாம் இதில் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் அதாவது அவரே சொல்கிறாருங்க இந்த வார்த்தைக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாருப்பாங்க வாச்சியார்த்தம் முழுவதும் விட்டு அவ்வாச்சியார்த்த சம்பந்த சம்பந்தியை உணர்த்துவதாய சம்பந்தம் விட்டலட்சணை எனப்படும் அதை பற்றி இப்போ படிக்க போகிறதில்லை நீங்கள் அதை படித்து புரிஞ்சுப்பீங்க அப்படி சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம் ஏன்னா இது பெரிய டாபிக் போயிட்டே இருக்கும் முடிக்க முடியாது இப்போ கங்காயாம் கோஷகாங்கிறது என்ன பண்ணுறோம் கங்கைங்கிறது ஒரு பத பிரவாகம் இது விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் கோணத்தில் கங்கா கங்கைங்கிறது ஒரு பிரவாகம் பிரவாகத்தில் வந்து இந்த அந்த கங்கையில் கிராமம் அப்படின்னு சொன்னால் கங்கைங்கிறது எதை குறிக்கிறது அந்த வாச்சியார்த்தம் நதியினுடைய பிரவாகத்தை குறிக்கிறது நதியினுடைய பிரவாகத்தில் எப்படி கிராமம் இருக்க முடியும் இருக்காது ஆனால் அந்த கங்கைங்கிற பதத்தை விட்டுட்டு தீரங்கிற பதத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு கங்கைங்கிற பதத்தை அப்படியே அந்த பிரவாகங்கிற அர்த்தத்தை விட்டுவிட்டு நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு தீரம்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு அதுவே கங்கா தீரம்னு சொன்னாலே அது வந்து விட்டு விடாத இல்லை விடாத லக்ஷணத்தில் வந்துடும் அப்படி சொல்கிறது இல்லை நாம் அஜக லட்சணத்தில் வந்துடும் கங்கை கரை அப்படின்னு சொன்னால் கங்கையும் எடுத்துக்கிறோம் கரையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆகிடும் ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கரையில் தான் கிராமம் இருக்க முடியும் கங்கை நமக்கு தேவையே இல்லை தரையில் தான் கிராமம் இருக்குது அவன் ஏதோ உதாரணத்துக்கு அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறான் ரோடு மேலே வீடு இருக்குது ரோடு மேலே எங்கள் ஆஃபீஸ் இருக்குது இப்படின் தான் சொல்கிறான் ஆனால் ரோடு மேலே இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரோடுங்கிற பதத்தை அப்படியே விட்டுவிடுறோம் ரோடுக்கு ரோடுங்கிறது வந்து அவர் உதா அப்படி சொல்கிறானே தவிர அங்கே ரோடுங்கிறதுல ப பதத்தில் கொஞ்சம் கூட கிடையாது எந்த ஒரு பதத்தில் தாற்பயம் கொஞ்சம் கூட கிடையாதோ அந்த பதத்தை பூர்ணமாக விட்டுடலாம் நம்ம அதனால விட்ட லட்சணம் ஆனால் அந்த பதத்துக்கும் நாம் சொல்லக்கூடிய இன்னொரு அர்த்தம் லட்சியார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் அதை தான் அவர் இதில் சொல்லியிருக்கார் வாட்சியார்த்தத்துக்கு வாச்சியார்த்தத்தினுடைய சம்பந்தப்பட்டதை தான் லட்சியமாக கொள்ள முடியும் வாட்சியார்த்தத்துக்கு சம்பந்தம் உடையது அதே சமயம் வாச்சியார்த்தத்தை முடியாது அப்போ வாச்சியார்த்தத்துக்கு சம்பந்தம் உள்ளதை வாட்சியார்த்தத்தை எப்படி விட வேண்டுமோ அப்படி விட்டால் அதை பொறுத்து லட்சணங்கள் மாறுகின்றன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணியாச்சு கங்காங்கிற பதத்தை பூர்ணமாக விட்டுவிட்டோம் தீரங்கிற பதத்தை தான் நாம் எடுத்துக்கிறோம் தீரங்கிறதையும் எப்படி எடுத்துக்கிறோம் அது வந்து பூமியில் தான் இருக்குது ஜலத்தில் இல்லை கிராமங்கிறது ஜலத்தில் இருக்கு இல்லை கிராமங்கிறது தரையில் தான் இருக்குது அதனால் கங்காங்கிற பதத்தை பூர்ணமாக விட்டுவிட்டோம் அதனால் அதுக்கு பேர் ஜஹல் லக்ஷணம் ஆனால் கங்காங்கிற பதத்தை பூர்ணமாக விட்டுவிட்டாலும் கங்காங்கிற பதத்துக்கு சம்பந்தம் உள்ளது அந்த தீரத்துக்கும் அவர் சொல்கிறார் கங்கைங்கிற பதத்து கங்கைக்கும் தீரத்துக்கும் சம்யோக சம்பந்தம் உண்டு அந்த பிரவாகத்துக்கும் அந்த தீரத்துக்கும் சம்யோக சம்பந்தம் இருக்கிறது சம்யோக சம்பந்தம்னா என்ன சம்யோக சம்பந்தம்னு சொன்னால் எனக்கும் இந்த ஆசனத்துக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தம் சொல்லியிருக்கேனா சம்யோக சம்பந்தம்னா என்ன சமவாய சம்பந்தம்னு தர்க்கசாஸ்திரத்தில் சம்பந்தத்தை நிறைய பிரிக்கிறாங்க சம்யோக சம்பந்தா சமவாய சம்பந்தா நமக்கும் நம்ம காலுக்கு இருக்கிற சம்பந்தம் சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாது தத்துவ விஷயம் வேறு இப்போ வந்து பரமார்த்த தத்துவ விஷயம் வேறு விவகாரத்தில் சொல்கிற போது எனக்கும் என் கால் சம்பந்தம் என்னென்னா தூக்கி தெரியாது கழித்து வச்சுட முடியுமா வலிக்கிறதுனா முடியாது ஆ என்னால் சமவாய எனக்கும் என் ட்ரஸுக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தம் அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அது சம்யோக சம்பந்தா சமவாய சம்பந்தா நாம் போட்டிருக்கிற ருத்ராட்சிக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம் என்னது என்ன சம்பந்தம் சமவாயமாக சம்யோகமாக சொன்ன உடனே குழம்பு இருந்தே பதந்தான் நம்ம கட்டியிருக்கிற கை கடிகாரத்துக்கும் நமக்கு சம்பந்தம் என்னன்னு கேட்டால் சம்யோக சம்பந்தா கணவனுக்கும் மனைவிக்கு உள்ள சம்பந்தம் என்னது சம்யோக சம்பந்தா குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கு உள்ள சம்பந்தம் என்ன சம்யோக சம்பந்தா சமுதாய சம்பந்தாக கிடையாது சாஸ்திரப்படி பார்த்தா ஜீவனுக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற சம்பந்தமே சம்யோக சம்பந்தம் தத்துவப்படி பார்க்குற போது புரியுறதில்ல சம்யோகா அது நியாயமே சொல்லுவாங்க எதெல்லாம் சம்யோகமாகறதோ அதெல்லாம் கண்டிப்பாக வியோகமாகும்னு பேர் சம்யோகாக விப்ரயோகாந்தாக சேருவதெல்லாம் பிரிவதற்காகவே நியாயம் சேருவதெல்லாம் பிரிவதற்காகவே பிரியத்தான் போகிறது இதெல்லாம் சேர்ந்திருக்கோது கண்டிப்பாக பிரியத்தான் போகிறது எந்த ரூபத்தில் பிரியுங்கிறது வேற விஷயம் சேருவதெல்லாம் பிரிவதற்காகவே சம் பிரியோ முடிவாக கொண்டதுன்னு சொல்வது சம்யோகாக விபிரயோகாந்தாக அதில் தான் முடியும் அது சேர்றதெல்லாம் பிரியறதுல தான் முடியும் முடியாமல் போகாது பிரிஞ்சு தான் ஆகணும் எப்படியோ விட்டாலும் நமக்கும் பணத்துக்குள்ள சம்பந்தம் சம்யோக சம்பந்தம் தான் ஒன்று பணத்தை விட்டு நாம் போகணும் இல்லாட்டி நம்மளை விட்டு பணம் போக போகுது எல்லாமே தான் வீடு வாசல் மனைவி மக்கள் சரீரத்துக்கே இந்த கதின்னா அப்புறம் மற்றதெல்லாம் ஏன் சொல்லுவானே இப்போ சரீரமே சம்யோகம் தானே ஜன் மரணத்துக்கு என்ன சம்பந்தம்னா ஸ்தூல ஷரீர சம்யோகா ஜென்ம ஸ்தூல சரீர வியோகா மரணம் ஜென்மத்துக்கு மரணத்துக்குமே லட்சணம் ஸ்தூல சரீரத்தோட இருக்கிற சம்பந்தத்துக்கு தான் சம்யோகத்துக்குத்தான் ஜென்மான்னு பேர் ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரியறதுக்கு பேர் தான் மரணம்னே பேர் எப்படி இருக்கு பாருங்க இவர் என்ன சொல்றார் பதத்துக்கு இந்த இவர் சொன்ன வார்த்தையை வச்சு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சமவாய சம்பந்தம்னா நூலுக்கும் ஆடைக்கு உள்ள சம்பந்தம் வந்து சமவாய சம்பந்த இப்படி நிறைய சொல்லலாம் இது தர்க்க சாஸ்திரத்தில் சொல்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே அவங்க இன்னும் ஆழமாக நிறைய போயின்ட்டுருக்காங்க சம்யோகா சமவாயா இது ஒரு சாதாரணமாக சம்பந்தா திவிதா சம்பந்தம்ங்கிறது ரெண்டு விதம் அது சம்யோக சம்பந்தம் என்றும் சமவாய சம்பந்தம் என்றும் இரண்டாக சொல்ல முடியும் சொல்லிப்பாங்க சமவாய சம்பந்தம் மாதிரி பேசிப்பாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நீ உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்னை விட்டு நீ பிரிய மாட்டாயின்னு ஒரு ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணி அப்புறம் சொல்கிறாங்க இருக்கு அது அப் அப்ப அபிமானம்னா டெவலப் தப்பு கிடையாது விவகாரத்தில் ஓகே உண்மையை ஆழமாக பார்க்குற போது உள்ளதை உள்ளவாறு பார்க்குற போது தத்துவம்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா அதெல்லாம் அடிவிட்டு போய்டு இருக்கட்டும் இப்போ இங்கே வந்து சம் தீரத்துக்கும் கங்கைக்கும் உள்ள சம்பந்தம் சம்யோக சம்பந்தம்னு சொல்லி ஒரு சொன்னதுனாலே இந்த அர்த்தம் சொன்னேன் அல்ல கங்கைங்கிற பதத்தை விட்டு விட்டு தீரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அர்த்தம் பண்ணுறோம் அது பேர் விட்ட லட்சணம்னு ஆகிட்டு இருக்குது கருப்பு சிகப்பு ஓடுகிறதுங்கிற போது கருப்பு நிற்க சிகப்பு கருப்பு நிற்கிறது சிகப்பு ஓடுகிறது அப்படி சொல்கிற பொழுது அப்போ அந்த கருப்பு சிகப்புங்கிற ஒரு பொருள் வந்து ஓடாது அது ஏதோ ஒரு பொருளோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கணும் குணமெல்லாம் குணியை சம்பந்தப்பட்டு தான் இருக்கணும் தர்மமெல்லாம் தர்மிய சம்பந்தப்பட்டு தான் இருக்கணும் ஆ கருப்பு சிகப்புங்கிறது ஒரு குணம் ஒரு நிறம் அது அது வந்து தனியாக இருக்க முடியாது அது குணியை சார்ந்து தான் இருக்கணும் அது ஒன்று பசு மாட்டை சார்ந்துருக்கலாம் அது வந்து ஆட்டு மாட்டை சார்ந்திருக்கலாம் ஆளை சார்ந்துருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த கருப்பு சிவப்புங்கிற வாத பதத்தை அப்படியே விட்டுவிட முடியாது கருப்பு சிவப்புங்கிற பதத்தை விட முடியாது ஆனால் கருப்பு சிகப்பு பதம் அப்படியே அர்த்தம் கொடுக்காது கருப்பு சிகப்பு என்கிற பதத்தை விடவும் முடியாது கருப்பு சிகப்புங்கிற பதத்தை வந்து அப்படியே அர்த்தம் பண்ணிக்கவும் முடியாது கருப்பு ஓடுகிறது அப்படின்னு சொன்னால் மொட்டையாக கருப்பு ஓடுகிறதுன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது அப்போ கருப்பு ஓடுகிறதுங்கிற பதம் வந்து ஒருத்தன் சொல்கிறான் சொல்கிற ஆள் வந்து பிரமாணமான ஆள் அதாவது நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கான் பிராமணியம் பிராமணியாக பிரமாண யோ யோக்கியாக விஸ்வாச அருகாக நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கான் அவன் சொல்கிறான் அந்த வார்த்தையை சொல்கிறான் குதிரைங்கிற பதத்தையோ நாய்ங்கிற பதத்தையோ ஏதோ ஒரு பதத்தை நாம் சேர்த்துக்க வேண்டியது அப்போ சேர்த்துக்கிட்டா தான் அது நமக்கு அறிவை கொடுக்கறது அறிவை கொடுக்குறது அது கவனிக்கணும் அப்போ கங்கையில் கிராமம் இருக்கிறதுங்கிற வார்த்தையில் கங்கையில் கிராமம் இருக்கிறதுங்கிறது வந்து அறிவை கொடுக்க முடியல ஏன்னா பிரவாகத்தில் வந்து கிராமம் இருக்க முடியாது அப்போ கங்காங்கிற பதத்தை நாம் தியாகம் பண்ணிவிட்டு தீரங்கிற பதத்தை எடுத்துக்கொண்டு விட்டலட்சணையினால் நாம் அர்த்தம் பண்ணிவிடுறோம் நமக்கு அறிவு வந்து ஓஹோ கங்கைக்கரையில் அவருக்கு ஒரு இருக்குது அதே கங்கை கரைன்னு சொன்னாலே சொன்னேன் இல்லையா அஜக லக்ஷணம் ஆயிடும் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை நாம் அப்புறம் அஜகல்ல அஜகர் லக்ஷணத்துக்கு இது உதாரணம் ஆகுது அஜகர் லட்சணப்படி எடுத்துக்கொண்டால் தான் கருப்பு ஓடுகிறது கருப்பு நிற்கிறது சிகப்பு ஓடுகிறதுங்கிற பதமானது அறிவை கொடுக்கும் இல்லாட்டி அறிவை கொடுக்காது அப்புறம் மூணாவது அந்த தேவதத்தந்தந்தான் இவன் அப்படின்னு சொல்கிற போதும் கூட நமக்கு வந்து அந்த தேவதத்தன் தான் இவன்னு சொல்கிற போது நமக்கு அது என்ன அறிவு உண்டாகிறது தேவதத்தன் ஒரே ஆளுங்கிற அறிவு உண்டாகிறது தேவதத்தன் ஒரே ஆளுங்கிற அறிவு உண்டுகிறது அப்போ அந்த இந்தங்கிற பதத்துக்கு என்ன மீனிங்னா அதுக்கு மீனிங் கிடையாது அது அறிவு கொடுக்க போறதில்லை அது தேவையும் அந்த ராமேஸ்வரத்தில் பார்த்த தேவதத்தன் தான் இங்கே வந்து காசியில் பார்க்குறேன் ராமேஸ்வரத்தில் பார்த்த தேவதத்தனை காசியில் பார்க்குறேன்னு சொல்கிற போது அதே தேவத்தான் இவன் அப்படிங்கிற வார்த்தையை நான் இந்த சப்தத்தை யூஸ் பண்ணுறேன் அதே தேவதத்தந்தான் இவன் அப்படின்னு நான் சொல்கிற போது கேட்குறவனுக்கு என்ன அறிவு உண்டாகிறது அதான் அங்கே முக்கியம் கேட்குறவனுக்கு என்ன அறிவு உண்டாகிறது தேவதத்தம் ஒருத்தந்தான் அப்படிங்கிற அறிவு உண்டாகிறது அது ரொம்ப முக்கியம் தேவதத்தன் ஒருத்தந்தாங்கிற அறிவு உண்டாகிறது அப்போ தேவதத்தன் ஒருத்தந்தாங்கிற அறிவு உண்டாகிறதுக்கு காசியோ ராமேஸ்வரமோ தேவையோ அந்த அறிவு ஏற்படுறதுக்கு அவனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக அப்படி சொல்றோமே தவிர அந்த அறிவு என்ன உண்டாகிறது தேவதத்தன் ஒருவனே அவன்தான் அன்னைக்கு பார்த்த தேவதத்தன் வேற இன்னைக்கு பார்த்த தேவதத்தன் வேற கிடையாது சோயம் தேவதத்தஹா சஹானா அந்த ஐயம்னா இந்த அந்த தேவதத்தனும் இந்த தேவதத்தனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றபோது அந்த அந்த இந்தங்கிற பதத்திற்கு நமக்கும் ஒன்றும் ஞானம் கிடையாது அந்த அதாவது அது பிரமாணம் இல்லை அது முக்கியமான பிரமாணம் இல்லை அந்த வாக்கியங்களை பயன்படுத்தினாலும் அந்த வாச்சியார்த்தத்தில் என்ன ஆகுறதுன்னா அந்த இந்தங்கிற பதத்தை நம்ம தியாகம் பண்ணிட்டு தேவதத்தங்கிற பதத்தைத்தான் நம்ம வந்து அறிவுக்கு அறிவாக எடுத்து அறிவுக்குரிய விஷயமாக எடுத்துக்கிறோம் அந்த இந்தங்கிற பதத்தை அறிவுக்குரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை அதே மாதிரி நீயும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற பதத்தை சொல்கிற போது ஈஸ்வரனும் நானும் ஒன்றுங்கிறதுலாம் நமக்கு தாற்பயம் அறிவு அந்த வேறுங்கிற அம்சத்தில் நமக்கு தாத்பரியம் ஏற்படுறதில்ல ஆனால் தத்துவமசிங்கிற மகாவாக்கியம் வந்து உபாதியில் தாத்பரியத்தை கொடுக்கறதில்ல உபஹிதத்தில் தான் தாத்பரியத்தை கொடுக்கறது அறிவை எந்த விஷயத்திலே உண்டு பண்ணுகிறது ஜீவனம் ஈஸ்வரனும் ஒன்று ஒன்றுங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது அது எப்ப அந்த ஒன்றுங்கிறது சொல்கிற விதமாக சொன்னால் நமக்கு அந்தந்த அந்த சென்ஸ் அந்த ஞானம் நமக்கு ஏற்படுகிறது அதான் விஷயம் இந்த மூன்றையும் உதாரணங்களாக்கி இங்கு இருந்த மூன்றையும் உதாரணங்களாக்கி துங்க நூல் விரோதமான சொல்லலாம் சொல்லியலாம் இந்த ரொம்ப முக்கியம் துங்க நூல் என்ன அர்த்தம் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த நூல் வேதங்கள் வேதத்தை விட்டு அறமில்லை வேதத்துக்கு மகிமை நிறைய இருக்குது ஏன்னா வேதம்னாலே அறிவு நூல்னு அர்த்தம் எத்தகைய அறிவு நூல்னால் என்ன இல்லை வேதத்தில் அதனால் தான் வேதத்துக்கு ஒரு பேர் சர்வஜகான்னு பேர் சர்வஜகான்னு சொன்னால் எல்லாம் தெரியும்னு அர்த்தம் வேதத்தில் சொல்லாத சமாச்சாரம் கிடையாதுன்னு அர்த்தம் என்னென்ன விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் நன்றாகவே சொல்லியிருக்கு அதனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிற நூல் வேதம் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் என்ன எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு அறிவிக்கிற நூல் வேதம் அதனால தான் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய நூல்களிலெல்லாம் தலைச தலை சிறந்த நூலாக வாழ்வியல் அறிவை தருகின்ற நூலாக விளங்கக்கூடியது வேதங்கள் அதனால தான் துங்க நூல்னர் வந்து கே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து துங்க நூலில் சேராது அதெல்லாம் வந்து கீழே லாம் வந்து அதோட கம்பேர் பண்ணுறபோது அபராவித்யா ப அபராவித்யா அபராவித்யாவிலேயே வேதத்தையே அபராவித்யா அபராவித்யா நம்ம பிரிக்கிறோம் அது வேற விஷயம் இந்த வேதத்தோடு கம்பேர் பண்ணுறபோது மற்ற லௌகிக்க வித்யை விஷயங்கள்லாம் லௌகிக்க விஷய வித்தியெல்லாம் வந்து கீழே தான் அர்த்தம் ஏன்னா அது வந்து நம்ம கொண்டு இப்போ எல்லாேருக்கும் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும் தர்மம் எவனுக்காக தெரியுமோ அதனால தான் கம்ப்யூட்டரை வச்சுன்னு அவஸ்தை அவனே வந்து அதர்மமாக ஈடுபடுறான் இந்த இன்டர்நெட்டெல்லாம் எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு தெரியுமா மோசமாக போயின்ட்டுருக்கு தெரியுமா அவன் வந்து இன்டர்நெட்டுங்கிறது ஒரு நல்ல நல்ல மீடியா அருமையான ஒரு சாதனம் தர்மம் இல்லை தர்மம் இல்லைன்னு சொன்னால் அந்த வித்தியெல்லாம் என்ன வித்தியாது தர்மமே இல்லைன்னு சொன்னால் என்ன வித்தியாது எல்லோரும் வந்து ரேடியோ நியூஸ் கேட்டு நேற்றுக்கு காரில் நிறைய தடவை கேட்டு பார்த்தேன் ஒரு நியூஸாவது உருப்படியாக நமக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக சொல்ல மாட்டேங்க ஒன்றும் கூட கிடையாது அங்கே வெடிகுண்டு போட்டான் இங்கே வந்து நாலு பேர் கத்தான் மீனவன் கடவுளுக்கு போனவனு திரும்பலை இதாச்சு அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை ஆப்கானிஸ்தானில் ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம் நல்லவேளை தப்பிச்சிங்க யாரும் ரேடியோ கேட்குறதுலேருந்து தான் நான் நினைக்கிறேன் ஒன்றும் கிடையாது அவ்வளோ கோபம் வருது நமக்கு அது கேக் கேட்க இவ்வளோ ஏன் கோபம்னா என்ன இது ஒரு கோபம் வருது ஏன் இப்படி சமுதாயத்தில் இப்படி ஏன் வீணாக்கிக்கணும் வாழ்க்கை இப்படி பாழாக்கிக்கணும் இருக்கட்டும் அதனால் ஒரு ஒரு அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பயனுள்ளதாக ஒரு ஒரு கூட கிடையாது ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாதா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இதை சொன்னாங்க இந்த கருத்து ஒரு அற்புதமான கருத்தை எமர்சன் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்காருன்னு அந்த மாதிரி ப்ரோக்ராமை திங்க் பண்ணவே முடியல நிறைய பேருக்கு அவ்வளோ அதர்மம் போயாச்சு திங்க் பண்ண முடியல நம்ம தர்மத்தே சிந்தனை பண்ணால் தானே தர்மமாக வரும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் தர்மத்தை சிந்தனை பண்ண முடியும் அப்போ தர்மத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் இருக்கிறதே தர்மம்னால் மாட்டி விடுவோம் தர்மத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் தர்மத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தர்மத்தில் வந்து வளர்ச்சி இருக்குது அப்போ அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சிந்தித்தால்தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஒரு காரியம் பண்ணி பார்க்குறோம் ஒரு நிகழ்ச்சி இம்ப்ரூவ் பண்ணுறோம் இப்போ பண்ணிகிட்டே இருந்தால் தானே திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் தானே இம்ப்ரூவ் பண்ண முடியும் இம்ப்ரூவே பண்ணுறதுக்கு பிளானே பண்ணலை நான் அப்படியே மொட்டையான்னு நின்னேன் என்ன பிரயோஜனம் வளர்ச்சிங்கிறதே எல்லாம் போயிடுமே தூங்க நூலுங்கிறதுக்கு சொல்கிறேன் இந்த வேதத்தை சார்ந்திருந்தோம்னா வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவு அறிவு அறிவு மனசில் பதிந்து கொண்டே இருக்கும் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் அது தர்மமாக இருக்கும் என்ன சொல்கிறது அது அதில் ஆனால் அதில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து வந்து நி ந ஹிம்சாத் சர்வாணி பூத்தானி எந்த உயிர்களையும் துன்புறுத்தாதே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வாக்கியம் இருக்கும் அப்புறம் ஒரு இடத்துல சொல்லும் யாகத்தில் ஆடு பலி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வரும் யாகத்தில் ஆடு பலி கொடுக்கப்பட வேண்டும்னா இப்போ தானே சொன்னீங்க எந்த உயிரையும் கொல்லப்படாது ஹிம்ச பண்ணப்படாது பிராணிகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இதுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் யாகத்தில் வந்து ஆட்ட கொல்லணும் ஆட்டை கொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்போனா அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும் வேதம் சொல்லுகிறது வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது அப்போ அந்த வார்த்தையை வந்து நம்ம அறிவுக்கு விஷயமாக எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது பெரிய கேள்வி முக்கியமான கேள்வி வேதத்தில் இருக்குது அதனால தான் நிறைய பேர் வந்து வேதத்தில் இந்த மாதிரி வார்த்தை இருக்குன்னு வேதத்தை தூக்கி விட்டுவிட்டா வேண்டாம்னுட்டு சில பேர் முக்கியமாக எஸ்பெஷலி பௌத்த மதம் இருக்கிற எத்தனையோ விஷயங்களெல்லாம் பார்க்கவே இல்லை இதை போட்டிருக்கு அதனால் வந்து வேதத்தை நம்பப்படாது எல்லாம் கலந்து கிடக்கு அதனால் வேத வாக்கியங்களெல்லாம் எடுத்துக்க முடியாதுண்ணா வேதம் வந்து அப்படி இல்லை ரொம்ப சைக்காலஜி தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சைக்காலஜி தெரிஞ்ச நூல் வேதம் அதனால் அதுக்கு நீ அர்த்தந்தான் மாற்றி பண்ணிக்கணுமே தவிர அர்த்தத்தை சரியாக பண்ணிக்கணுமே தவிர இல்லாட்டி அதுக்கு நீ நியாயம் சொல்லணும் அதனால் சொல்லெல்லாம் விரோதமான சொல்லலாம்னு இருக்குது ஒரு வாக்கியம்னு சொல்லுகிறது காலையில் ஹோமம் பண்ணணும்னு சூரியன் உதித்த பிறகு ஹோமம் பண்ணணுங்கிறது இன்னொரு வாக்கியம்னு சொல்கிறது சூரியன் மறைஞ்ச பிறகு ஓகே பண்ணுங்கிறது இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பெரிய விசாரம் பண்ணுறாங்க உதித்தே ஜுகோதி அனுதித்தே ஜுகோதி அப்போ எப்படி இந்த வேத வார்த்தையெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி யாக விஷயங்கள்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது உபாசன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்போ அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பகவத்கீதையே எடுத்துண்டா எத்தனை கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு தெரியாது சொல்கிற இடத்துல சொன்னா தான் புரியும் எத்தனை கான்ட்ரடிக்ஷன் அந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் எப்படி கான்ட்ரடிக் அந்த அந்த முரண்பாடுகள் காண்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடு அந்த முரண்பாடுகளெல்லாம் எப்படி ஒழுங்கு பண்ணுறது சமன்வயம் பண்ணுறது அதனால்தான் நிறைய பேருக்கு பெரியவங்களுடைய வாழ்க்கையவே புரிஞ்சுக்க முடியறதில்ல இவன் கண்ணுக்கு அதில் முரண்பாடாகவே தெரிஞ்சுகின்றிருக்கு எல்லாமே என்னது இப்படி ஒன்று சொல்கிறாங்க அப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு முரண்பாடாகவே தெரிஞ்சுட்டுருக்கு அவன் விவகாரம் தெரிஞ்சு தர்மம் தெரிஞ்சு விவகாரம் பண்ணுறாங்கிறது புரியாது அப்போ இவங்களுடைய கண்ணுக்கு வந்து முரண்பாடுகள் மட்டும்தான் தெரியும் அந்த முரண்பாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுங்குப்பாட்டை பார்க்குற சக்தி இவனுக்கு கிடையாது நிறைய பேருக்கு அப்பா அம்மா வந்து ஒன்று அவங்க வந்து நீ டிவி பார்க்காதேன்னு பையனை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அவங்க பார்க்குறாங்க பையனுக்கு அது வந்து முரண்பாடாக தான் தெரியும் என்ன நான் பார்க்கப்படாது அவங்க பார்க்கணும்னு சொன்னேன் என்ன யார்த்தம் அப்படின்னு கேட்பான் அவனுக்கு அது முரண்பாடாக தெரியும் அவங்களுடைய நிலை என்ன அவங்களுக்கு தேவை என்ன அவங்க எதுக்காக தெரிஞ்சுக்கிறாங்கன்னு அவனுக்கு புரிய முடியும் புரியாது இப்படித்தான் கேப்பே விழருது சமுதாயத்தில் கேப்பே விழருது எது இந்த இடைவெளி விளர்கிறதுக்கு காரணமே என்னென்னா இவனுக்கு அந்த முரண்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுங்குப்பாட்டை பார்க்குற சக்தியே கிடையாது அதே மாதிரி இந்த வேத முழுவதிலும் எங்கே பார்த்தாலும் ஒரு வாக்கியம் வந்து கடவுள் வேறு நான் வேறேன்னு சொல்லி வைக்கிறது இன்னொரு வாக்கியம் கடவுளில் நீ ஒரு அம்சம்னு சொல்கிறது இன்னொரு வாக்கியம் வந்து கடவுள் உண்மையிலேயே கடவுலகம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறது மேக நாணாஸ்திக்கிஞ்சனு சொல்கிறது இன்னொரு வாக்கியம் பார்த்தா உலகத்தை அப்படி புகழ்ந்து பேசுறது அப்போ இது எல்லாம் கான்ட்ரடிக்ஷன் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடுகளின் மொத்த வடிவம்னா முரண்பாடுகளின் மொத்த வடிவம் இப்போ நம்ம இந்தியன் அரசியல் சட்டத்தையெல்லாம் பார்த்தா ஒன்றும் புரியாது இந்த இண்டியன் பீனல் கோடு இருக்கு இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கள்லாம் இருக்கே இப்போ வகுத்த சட்டம்தான் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம்தான் வாழ் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்து தான் உருவாக்கப்பட்ட சட்டம் தயான் சுவாமி சொல்கிறார் ஒரு சட்டம் எப்படி தெரியுமா இருக்குது அதாவது நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து திருடுறதுக்கு வரேன் உன் வீட்டுக்கு திருடுறதுக்கு வரேன் உன் வீட்டு ஓட்டை பிரிக்கிறேன் ஓடு சரியில்லை நான் மேலே விழுந்து உள்ளே விழுந்து எனக்கு கால் முறிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணலான்னு தெரியுமா நான் உன் மேலே கேஸ் போடலாம் கேஸ் போட்டு அதாவது நீ ஓட சரியாக வைக்கலை அதனால தான் நான் விழுந்தேன் நான் வந்தது எதுக்கு திருடுறதுக்கு திருடுறதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஓடு சரியாக இல்லாதனால் நான் விழுந்து அடிபட்டத்துக்கு நீ ஓடு சரியாக வைக்கலன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேஸ் போட்டு மில்லியன் டாலர் பணம் வாங்க முடியும் இப்படி ஒரு நாடு இருக்குது உலகத்தில் உண்மை நான் சொல்கிறது பொய் இல்லை அமெரிக்க நாட்டில் நம்ம வீட்டு வாசல நடந்து போகிற போது அவன் தடாரன்னு வலிக்கி விழுந்துட்டானா நீ சரியாக தரையை சரியாக வைக்கலன்னு சொல்லி அந்த வீட்டு வாசலில் எந்த வீட்டு வாசலில் விழுந்தானோ அந்த வீட்டுக்காரனு கேஸ் போட்டு பணம் வாங்க முடியும் நம்ப முடியறதா இது நான் சொல்கிறது என்ன பயிற்சியகாரத்தனமாக இருக்குதுன்னு தோணும் ஆமாம் அந்த நாட்டு சட்டம் இப்படி நாட்டு சட்டம் இப்படி நம்ம வந்து செருப்பை வந்து எதிரியாக பண்ணி பிச்சுப்பட்டு கூட செருப்புக்கு தரணை கேஸ் போட முடியும் நம்ம ஆளுகள்லாம் சில பேர்லாம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அங்கே போய் எங்கே போனாலும் இது இப்படித்தான் இருக்கும் ஆயினா இப்படி எதுக்கு சொல்றேன் இந்த ஃபுல் காண்ட்ரடிக்ஷன் முரண்பாடுகளின் மொத்த உருவம் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இது இருக்கு வேதங்களெல்லாம் வாக்கியங்களெல்லாம் பார்த்தா முரண்பாடு மாதிரி தெரியும் உதித்தே ஜுகோதினா காலம்புர சூரியன் உதித்தப்புறம் பண்ண அப்படின்னு அர்த்தமா காலம்புர அனுதித்தே ஜுகோதி சாயங்காலம் உதித்தே ஜுகோதி சந்தியாவதத்துலேயே அப்படி இருக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலம்புற சந்தியாவதம் பண்ணணும் சாயங்காலம் சூரியன் வரைகிறதுக்கு முன்னாடி சந்தியாவதம் பண்ணணும் அதெல்லாம் மா அதெல்லாம் மாறி மாறி அந்தந்த வாக்கியங்கள்லாம் அது சொல்கிற அதுக்கு தான் எவ்வளோ இருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் சரி சட்டமெல்லாம் இவ்வளோ இருக்குல்ல சட்டம் தானாக பண்ண வேண்டியது தானே என்ன சட்டத்தில் இருக்கிற முரண்பாடுகளை வச்சு தானே கோர்ட்டில் வக்கீல்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எந்த வக்கீல் சாமர்த்தியமாக சமன்வயம் பண்ணுறாரோ அந்த வக்கீல் ஜெயிப்பார் சட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துகிறாரோ அந்த சட்டத்துக்கு அர்த்தம்னு சொல்கிற விதத்தை பொறுத்து தான் வக்கீல் ஜெயிக்கிறார் இதுதான் நடந்து கொண்டிருக்கு உலகத்தில் யாரும் இதை வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது இது சிருஷ்டியே அப்படி உட்கார்ந்துருக்கு நல்ல முரண்பாடுகளின் மயமாக இருக்குது இதுலேருந்து இந்த விஷயத்துக்கு போய் சொல்கிறேன்னு நல்லா வேதத்தில் வந்து வாக்கியங்கள்லாம் முரணாக இருக்குதுன்னா வேதத்தை தூக்கி போட்டு முடியுமா என்ன வேதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் உயிர் மாதிரி அது வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு பெரிய விஷயம் அதில் துங்க நூல் விரோதம் எல்லாம் விரோதமான சொல் எல்லாம் எல்லா சொற்களும் அதில் எங்கெல்லாம் வந்து பூர்வமீமாசா முழுவதும் கான்ட்ரடிக் கர்மகாண்ட விஷயத்தில் கான்ட்ரடிக்ஷனை சமன்வயம் பண்ணுறதா அவங்களுக்கு வேலை பூர்வ முழுவதும் பூர்வ மீமாசா முழுவதும் கர்மகாண்ட வாக்கியங்களில் இருக்கக்கூடிய அங்கே வந்து ஜுஹோ வாக்கியம் இருக்குதுன்னு இது ஜுகோத்திங்கிறது வர்த்தமான காலத்தில் அளவு போட்டிருக்கு விசாரம் பண்ணுவோம் அப்போ ஜுஹோத்தின்னா அப்பல்லோ போட்டிருக்கு அப்படின்னா எந்த கேட்டு கடைசியில் வந்து ஜுஹுயாத் அப்புறம் ஜுஹுயாத்துன்னு அதை விதி வாக்கியமாக மாற்றுவான் ஜுஹோத்தியை விதி வாக்கியமாக மாற்றுவான் விதி வாக்கியத்தை வந்து வர்த்தமான காலமாக மாற்றுவான் வேத மந்திரங்களில் வந்து கிராமர்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது வேதத்தினுடைய இலக்கணமே வேறு விதமாக இருக்குது அதனால தான் குரு தேவைப்படுறது இலக்கணம் நாம விழுந்து விழுந்து படித்தாலும் வேதத்துக்கு அந்த இடத்துல வந்து அர்த்தம் சொல்கிற போது அவங்க உரையாசிரியர்கள் வச்சுருக்கு சொல்லியிருக்கிற அர்த்தத்தை தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு எந்த எதுக்காக இந்த விளக்கம்லாம் சொல்கிறேன்னா துங்க நூல் விரோதமான சொல்லிலாம் அந்த நூலில் வேதத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த காஷ்மீர் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க இ சில காலங்களுக்கு அங்கே வந்து சில யாரும் வேலை அந்த இடத்துல வாங்கக்கூடாது அந்த ஊர் மக்கள் தான் வாங்கிக்கலாம் சில காலத்துக்குன்னு போட்டான் சில காலத்துக்கு விசேஷ உரிமைகள் காஷ்மீருக்கு வழங்கப்படும் போட்டான் இந்த சில காலம் என்றால் என்னங்கிறத பற்றி இன்றைக்கு வரைக்கும் முடிவு பண்ண முடியல சில காலம் அப்படின்னு எழுதிட்டாங்க நேருஜி எழுதிட்டார் சில காலம்னு எழுதிட்டார் அந்த சில காலம்ங்கிறத பற்றி அர்த்தமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் சில காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ரிசர்வேஷன் வச்சா சில காலங்களுக்கு அப்போ ஒருத்தன் சொல்கிறேன் சுதந்திரம் வாங்கி ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னுமா ரிசர்வேஷன் கேட்குறான் ஒருத்தன் இன்னும் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்டோமே தவிர ஐம்பது வருஷம் ஆயிடுச்சே தவிர இன்னும் யாரும் உயரில்லை அதனால் பண்ணித்தான் ஆகணுங்கிறான் இது என்னைக்கு முடிக்கிறதுன்னு இன்னொருத்தன் கேட்குறான் முடிக்கவே முடியும் டாபிக் போயிண்ட்டே இருக்கு புரியறதில்லை இதுவே வந்து நம்ம எழுதினா அம்பேத்கர் இப்போ எழுதினா இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே இந்த சட்டத்தில் ஆயிரத்தெட்டு குளறுபடி புரியவே மாட்டேங்கிறது குளறுபடி அவரே என்ன சொல் அவர்கிட்டே கேட்டிருக்காங்க சட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த சட்டத்தை எரிக்கணும்னு சொன்னால் முதல் ஆள் நான் தான்ட்டார் அது தெரியுமா யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அருண் ஷோரி எழுதியிருக்கார் அம்பேத்கர் ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் அப்படின்னு ஒரு புக் அதில் அவரே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஏன்னா இது ஏன் சொந்த எழுதினே அப்படின்னு அது அடுத்த வார்த்தை கே பாருங்க நம்ம வந்து இந்த சட்டத்தை வச்சுன்னு உட்கார்ருக்கோம் இப்போ என் சொந்த அறிவிலையாக எழுதினா பின்னாடி எந்த அறிவில் எழுதினீங்கன்னு பிரிட்டிஷ்காரன் சொல்லிக் கொடுத்தப்பறே எழுதிவிட்டேன்ட்டார் அப்படியே இருக்குது ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது அவர் ஊர் முழுக்க சில பூஜை நடந்துட்டுருக்கு அதனால தான் அருண் ஷோரி எழுதுகிறார் ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் நடக்குது விட்டுருவோம் எதுக்கு துங்கநூல் விரோதமானதுக்கு இதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னா இதுவே இதுவே நமக்கு வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மனுஷனுடைய புத்தி எவ்வளவு சின்னதுன்னு தெரிகிறதா எவ்வளவு சிற்றறிவுன்னு புரிகிறதா எவ்வளவு குறைபாடுடையதுன்னு புரிகிறதோ மனிதனுடைய அறிவு மனிதனுடைய அறிவு எவ்வளவு குறைபாடுடையதுன்னு புரியணும் நம்ம எல்லாரும் நம்ம அறிவு தலை சிறந்ததுன்னு இருக்கோம் நம்முடைய அறிவு எவ்வளவு குறைபாடுடையதுன்னு புரியணும் நமக்கு குறைபாடுடையது வரையறைக்குட்பட்டது சுயநலம் உடையது நம்முடைய அறிவு சுயநலம் படைத்தது பெரும்பாலான மக்களுடைய அறிவு சுயநலமுடைய அறிவாக தான் இருக்குது அந்த வந்து அந்த அந்த சுயநலமற்ற அறிவுங்கிறது ரே ரொம்ப அபூர்வம் ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது ஆனால் வேதத்தில் வந்து சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சுயநலமற்றதுங்கிற நம்பிக்கை நமக்கு நிறைய ஜாஸ்தி ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கு ஏன்னா எங்கெங்க எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி எதைதை சொல்லணுமோ அப்படி இப்படி சொல்வது ராகத்வேஷம் இல்லாமல் அதை பற்றி ஒன்றும் கவலையே சரி ராமாயணத்தை எடுத்துட்டாலும் சரி வியாசரோ வால்மீகியோ அவ்வளோ கிளியராக இருக்காங்க ஏன்னா வேதத்தை அவங்க சார்ந்து வாழ்கிறாங்க வேதத்தை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு ராகத்வேஷமே கிடையாது பரிபூர்ணமாக வேதத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு விருப்பு விருப்பே கிடையாது அவர்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருப்பார்கள் அது நல்ல அடையாளம் என்ன தெரியுமா அவங்க எப்பவும் உற்சாகமாக இருக்கிறது கவலையப்படாமல் இருக்கிறது அதுதான் அதனுடைய அடையாளமே அது எனக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் துங்க விரோதமான சொல் எல்லாம் எல்லா கான்ட்ரடிக் கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் அதனால தான் பிரம்மசூத்திரத்தில் இதுக்குன்னே ஒரு சூத்திரம் இது மெக் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சூத்திரம் அது தத்துவ சமன்வயாத் ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் அது சங்கராச்சாரியார் வேதத்தினுடைய கருத்துக்களை முரண்பாடு இல்லாமல் அர்த்தம் சொல்கிறார் ஆரம்பிக்கிறார் அதுக்கு விளக்கம் சொல்கிறார் ஏன்னா வியாசர் ஒரே சூத்திரம் எழுதிவிட்டார் அந்த சூத்திரத்தை திரும்ப திரும்ப நான் நினைவுபடுத்துகிறேன் முதல் சூத்திரம் என்ன சொல்கிறதுனா இனி நாம் பரம்பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்வோம் முதல் சூத்திரம் இனி நாம் பரம்பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்வோம் பரம்பொருள் என்றால் என்னங்கிற கேள்விக்கு எந்த எந்த பரம்பொருளிடமிருந்து இந்த உலகம் இந்த உலகம் யாரிடமிருந்து தோன்றியதோ அதுவே பரம்பொருள் ரெண்டாவது சூத்திரம் இந்த உலகம் யாரிடமிருந்து தோன்றியதோ அவரே பரம்பொருள் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன பிரமாணம்னா சாஸ்திரம் பிரமாணம் மூன்றாவது மூன்றாவது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் சாஸ்திரங்களில் வார்த்தைகள் எல்லாம் இப்படி மாறி மாறி இருக்கின்றன வேணா தத்துவ சமன்வயாத் அதை முரண்பாடுகளை நாம் சரி பண்ணி விடலாம் அப்படிங்கிறது நாலாவது சூத்திரம் என்ன இதுங்கிறீங்க இதை சொல்றதுக்கே நமக்கு வந்து வாழ்க்கை போறாது நாலு சூத்திரத்தை சொல்றதுக்கு பரம்பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்வோம் யாரிடமிருந்து இந்த உலகம் யாரிடமிருந்து தோன்றி இருக்கிறதோ அவரே பரம்பொருள் அது பற்றி சாஸ்திரங்களில்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சாஸ்திரங்களில் உள்ள முரண்பாடுகளை நாம் முறைப்படுத்தி கொள்ள முடியும் நாளே சூத்திரம் இதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நூற்றம்பது மூணு க்ளாஸ் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு துங்க நூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளாம்தானே எல்லாம் பொருள் பண்ணிவிடலாம் பொருளாம்தானே என்னன்னா அறிவை கொடுக்கும் அந்த அறிவு என்னாகும்னா நம்முடைய சம்சாரத்தையே நீக்கிவிடும் அதுதானே அறிவு அறிவு கொடுக்கும் அறிவு சம்சாரத்தை நீக்கிவிடும் சொல்லலாம் பொருளாம்தானே இவர் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கார் இந்த திருஷ்டாந்தம் மூணு ஜகல்லக்ஷண அஜகல்லக்ஷண ஜகாஜகலக்ஷண அவர் பாஷையில் சொன்னால் விட்டலக்ஷணை விடாத லட்சணை விட்டுவிடாத லட்சணை என்கின்ற மூன்று லக்ஷணக்கு லக்ஷணங்களுக்கு மூன்று விதமான உதாரணங்களை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த மூன்று லட்சியார்த்த முறைகளை வைத்து வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் எங்கெல்லாம் பிரமாண விருத்தமாக தோன்றுகிறதோ ஒரு பிரமாணம் சொல்கிறது இன்னொரு பிரமாணம் மாற்றுகிறதோ அந்த இடத்துல எப்படி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சம்பிரதாயம் இருக்கிறது அதுக்கு பேர் தான் சம்பிரதாயம்னு பேர் அதனால்தான் சாஸ்திரார்த்தம் சொல்றதுன்னு சொல்கிறோம் சுவாமிஜி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சாஸ்திரார்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார் சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுதான் கரெக்டு வந்து ஆக்சுவலாக கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது சாஸ்திரார்த்தா சாஸ்திரார்த்த சாஸ்திரார்த்த விசாரா தான் நடக்கிறது இப்போ சாஸ்திரத்துக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ கிளாஸ்னு சொல்கிறோம் வகுப்புன்னு சொல்கிறோம் என்ன பண்ணுறோன்னா ஒரு மந்திரத்தையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுன்ட்ருக்கும் அந்த தெரிஞ்சுக்கிற போது ஏற்படுற சந்தேகத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐடியா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வரும் விட்டு விடாத லட்சணம்ங்கிறது இப்ப நாம எடுத்துக்க போறது தத்துவமசி மகா வாக்கியத்துல விட்டு விடாத லட்சணத்தை தான் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு போற போக்குல நமக்கு விஷயத்தை சொல்லி புரிய வச்சுட்டு போறார் விட்டு விடா ஏன்னா விட்டு விடாத லக்ஷணத்தை சொல்லணும்னா விட்ட லட்சணம் விடாத லட்சணத்தை சொன்னாத்தான் விட்டு விடாத லட்சணம் புரியும் ஏன் விட்டு விடாத லட்சணத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் விட்டு விடாத லட்சணத்தை விட்டு விடாத லட்சணத்தை சொல்லணும்னா விட்ட லட்சணம் விடாத லட்சணத்தை சொல்லணும் அப்பதான் விட்டு விடாத லட்சணம்னா என்னன்னு புரியும் நமக்கு அதுக்காக சொல்றாராம் லட்சணை மூன்று நூல் விட்ட லட்சணை விடாத லட்சணை என்னும் இரண்டும் இதெல்லாம் ரொம்ப அதாவது இந்த பொன்னம்பல சுவாமியெல்லாம் எப்படி பாராட்டுறதுன்னே புரியல ஒரு சொல் கூட வீணும் கிடையாது வீணே கிடையாது என்ன தபஸ் இப்போ தபஸ்ஸோ என்ன ஞானமோ என்ன சம்பிரதாயமோ அவருக்கு எப்படி குருவோ தெரியாது என்ன மகிமைங்கிறீங்க அவரோடது அதை பார்க்குறப்போ தான் தெரியும் நல்லா அதாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாஷ்யங்களையும் வாசித்து கொண்டே இதையும் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இவருடைய பெருமையெல்லாம் இல்லாட்டியும் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் எங்கேயோ குடத்தில் வச்ச விளக்கு மாதிரி இருந்தவங்க இன்னும் பெரிய இதாக தெரிஞ்சுக்கல ஆனால் புஸ்தகம் வந்து இன்றைக்கி அவரை குன்றுரிட்ட விளக்காக வச்சுருக்கு பொன்னம்புல சுவாமியில் யாருக்கு கருப்பா சிவப்பா ஏதோ ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ அவருக்கு கூப்பிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணலான்னா கூட முடியாது ஒரே ஒரு மரியாதை உளுப்படியே படிக்கிறதான் படித்து அதை வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கிறதான் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு லக்ஷணை மூன்று நூல் லக்ஷணை மூன்று லட்சியார்த்தம் பண்றதுங்கிறது மூன்று விதம் அதுல வந்து விட்ட லட்சணை விடாத லட்சணை என்னும் இரண்டும் சத்தியம் ஞானந்த என்பன முதலிய வாக்கியங்களில் உபயோகம் அல்லாமல் தத்துவமசியாதி மகா வாக்கியங்களில் உபயோகம் இன்மையின் அவைகளை விரிக்காமல் ஒழித்து தத்துவமசி மகா வாக்கியத்தில் உபயோகமான பாகத்யாக லட்சணையின் உதாரணத்தை விரித்து உரைக்கின்றார் கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்போடுதென்றும் அப்படிங்கிறது விளக்கலையான் அவர் சொல்றார் கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்போடுது என்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்னும் பதங்கள்னு சொன்னார் அவர் இவர் என்ன சொல்றார் இவர் இந்த உரையாசிரியர் அந்த ரெண்டையும் அவர் விளக்கலப்பா கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு சேப்போடுது என்றும் வடநூல் வல்லவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே ஒரு அடுத்த பாட்டில் என்ன போகிறது தா தாண்டவராய சுவாமியில் என்ன பண்ணுறாரு அடுத்த பாட்டில் அடுத்த பாட்டில் வந்து நேராக அவர் சோயம் தேவதத்தன் விளக்க ஆரம்பிச்சுடு விட்டுவிடாத லட்சணத்தை விளக்க ஆரம்பிச்சுட்றாரு அப்போ அவர் அதுக்கு அதுக்கு உடனே அவர் என்ன சொல்கிறார் மன மனோ பிரம்ம அப்படின்னு வேதத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு மனம் பிரம்மன்னு சொல்லியிருக்கு மனம் பிரம்மம் எப்படி ஆக முடியும் மனசு அனாத்மா மனசு அச்சேத்தனம் சவிகாரம் ஆயிரத்தொட்டு தோஷம் உள்ளது மனசு போய் பிரம்மம்னு எப்படி சொல்ல முடியும் எப்படின்னா மனதால் மனதால் அதாவது மனசை வந்து பக்குவப்பட்ட மனதால் பக்குவப்பட்ட மனதால் நேத்தி நேத்திங்கிற நிஷேதத்தினால் எந்த ஒரு பரம்பொருள் தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அதுதான் பிரம்ம மனதால் எது மனதால் எதை அறிய முடியாதோ எதனால் மனம் அறிகிறதோ அதுவே பிரம்மம்னு வேதம் சொல்கிறது அப்போது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது மனசு ஒரு லிங்கமாக இருக்குது லிங்கம்னா என்ன அனுமானத்துக்கு யோக்கியமாக இருக்கு மனசு ஜடந்தான் ஜடம் ஏன் தெரியும் எப்படி தெரியறதுனா அறியப்படுறதுனால இல்லையா மனசு ஜடந்தான் என்னோ ஏதோ விளக்குறேன்னு நினச்சினுடாங்க முக்கியமான விஷயத்தை விளக்கின்றீங்க சம்பந்தம் இல்லாததில்லை மனசு பிரம்மங்கிறதுக்கு விட்ட லட்சணம்ங்கிறார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதுக்கு வந்து விடாத லட்சணம்ங்கிறார் அப்புறம் வந்து ச தத்துவவாசிக்கு வந்து விட்டு விடாத லட்சணம்னு சொல்கிறார் யாரும் எந்த புஸ்தத்துலையும் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த புஸ்தகத்தில் இப்படி அழகா விட்ட லட்சணத்துக்கு வேதத்தில் இது இங்கே வந்து கங்கையில் கோஷங்கிறது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்ன மனஹா பிரம்ம மனோபிரம்மை இது தாஷ்டாந்தம் விட்ட லட்சணத்துக்கு விடாத லட்சணத்துக்கு என்னது கருப்பு சேப்பு ஓடுது கருப்பு சேப்பு ஓடுது விடாத லட்சணத்துக்கு இங்கே என்னது சத்தியம் ஞான மனந்தம் பிரம்மா சத்தியம் ஞான மனந்தம் பிரம்மா அது வந்து விடாத லக்ஷணத்துக்கு பிரமாணம் திருஷ்டாந்த விட்டு விடாத லட்சணத்துக்கு என்னன்னா அங்க வந்து சுவயம் தேவதன் இங்க வந்து தத்துவசியம் பாப்போம் என்ன சொல்றார் மனசு பிரம்மன் மனசு பிரம்மன் மனசு பிரம்மன் எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுறோம் மனசுங்கிறத விட்டு மனசுக்கு சம்பந்தப்பட்ட பிரம்மனை எடுத்துக்கொண்டு மனசை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது இல்லை பிரம்மனுக்கு வேறாக மனசு இல்லைங்கிறது வேறு விஷயம் மனசு பிரம்மம் அல்ல ஆனால் பிரம்மன் மனசுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கு அதனால் என்ன பண்ணுறோம் மனசுங்கிற பதத்தை தோட்டலாக நீக்கிவிட்டு பிரம்மத்தை புரிஞ்சு விடுறோம் அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னா அதுவே பிரம்மன் தான் சத்தியம் ஞானம் அனந்தம்னா சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது வந்து சத்தியம்னா என்ன இருப்பு ஞானம்னா என்ன அறிவு அனந்தம்னா எல்லையற்றது அனந்த சத்தியம் அனந்த ஞானம் தான் சொல்லுவோம் அனந்த சத்தியம் அனந்தம் ஞானம் சத்தியஜான ஆனந்தம் அந்த வாக்கியத்தில் வந்து அதை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது அது வெறும் குணம் அப்போ இதை உடைய ஜீவாத்மா தான் வாஸ்தவமாக பிரம்மனாக இருக்கேன் ஜீவாத்மான்னா என அர்த்தம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இது வந்து அது மாத்திரம் தனியாக இருக்கும் அது வேறு யாரும் இல்லை அது நான் தான் யோவேத நிஹிதம் குகாயாம் பரமேவியோ மன்னுன்னு சொல்லி அப்படி ஒன்று தனியாக பொருள் இல்லை அப்படின்னு அதை வந்து நாம் என்ன பண்ணும் அது நான் தான்னு விடாமல் புரிஞ்சுக்கணும் நான் தான் அதை விடாமல் புரிஞ்சுக்கணும் எப்படி கருப்பு குதிரைய விடா குதிரைய அஜக லக்ஷணம் தான் சொன்னோம் அந்த பதத்தை விடாமல் சத்தியம் ஞானம்ங்கிற அனந்தம்ங்கிற பதத்தை விடாமல் லட்சியார்த்தம் பண்ணுறோம் கங்கையில் கோஷத்தில் என்ன பண்ணுறோம் கங்கைங்கிற பதத்தை விட்டுட்டு தீரபதத்தை எடுத்துக்கிறோம் கங்காங்கிற பதத்தை எடுத்துட்டு தீரபதத்தை எடுத்துக்கிறோம் இங்கே கருப்புங்கிற பதத்தை எடுக்கிறது இல்லை கருப்புங்கிற பதத்தோடு குதிரைங்கிற பதத்தையும் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தங்கிற பதத்தை விடாம ஜீவனுடைய ஸ்வரூபம் யதார்த்த ஸ்வரூபத்தை சேத்துன்ட்டு புரிஞ்சுக்கிறோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற பதத்தை எடுத்து விடுறதில்ல சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற பதத்தை பிரம்மத்தோடு சேர்த்துக்கிறோம் வச்சுங்களேன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு இருக்குது அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது யோவேத நிகிதம் குஹாயாம்னு அடுத்த வாக்கியத்தில் இருக்குது அதை தன்னுடைய உள்ளத்தில் தனது சுரூபமாகவே எவன் தெரிந்து கொள்ளுகிறானுங்கிற வாக்கியமெல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அர்த்தம் பண்ணுவோம் அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பன முதலிய வாக்கியங்களில் உபயோகம் அல்லாமல்ங்கிறார் அப்போ விட்ட லக்ஷணத்துக்கு வாக்கியம் என்ன வேத வாக்கியம் மனோபிரம்ம விடாத லக்ஷணத்துக்கு என்ன வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அதில் தான் அதுக்கு உபயோகம் விட்ட லட்சணத்துக்கு உபயோகம் வந்து மனோ பிரம்மத்தில் உபயோகம் விடாத லட்சணக்கு உபயோகம் வந்து சத்தியம் ஞான அனந்தம் பிரம்மத்தில் உபயோகம் தத்துவமஸ்யாதி மகா அதுக்கு உபயோகம் கிடையாது அதனால என்ன சொல்றா தத்துவமஸ்யாதி மகா உபயோகம் இன்மையின் எது விட்ட லட்சணம் விடாத லட்சணத்துக்கு உபயோகம் கிடையாது தத்துவமஸ்யாதி மகா அவைகளை விரிக்காமல் ஒழித்து எவைகளை விரிக்காமல் ஒழித்து விட்ட லட்சணத்தையும் விடாத லக்ஷணத்துக்கு சொல்லப்பட்ட உதாரணங்களை விரிக்காமல் ஒழித்து விரிக்காமல்னா என்ன விரித்து சொல்லாமல் ஒழித்துன்னா என்ன அர்த்தம் சொல்ல விட்டு விட்டு தத்துவமசி மகாவாக்கியத்தில் உபயோகமான தத்துவமசி மகா உபயோகமானது என்னது பாகத்தியாக லட்சண பாகத்தியாக லட்சணங்கிறது என்னது விட்டு விடாத ஒரு பாகத்தை தியாகம் பண்ணுறது ஒரு பாகத்தை தியாகம் பண்ணி இன்னொரு பாகத்தை வச்சுக்கிறது விட்டு விடாத பாகத்யா பாக தியாக அர்த்தம் ஒரு பாகத்தை விட்டுடுறது இதுக்குதான் இன்னொரு பேரு ஜக அஜக லட்சணா அதையே நம்ம தமிழில் என்ன சொல்றோம் விட்டு விடாத லக்ஷண பாகத்யாக லட்சணையின் உதாரணத்தை விரித்து பாகத்யாகனுடைய லட்சணத்தினுடைய உதாரணத்தை விரித்து சொல்றார் விஸ்தாரமாக சொல்றார்னு சொல்றார் இலாபரேட்லி எக்ஸ்பிளைனிங் இலாபரட்டா விஸ்தாரமா சொல்றார் பதங்களின் வாட்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அந்நிய காலம் அவனிவன் என்பவெல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர்லக்கியம் விடாமல் பதம் தேவதற்காது நமக்கு சோயம் என்னும் சோ அயம் என்னும் பதங்களின் சோ யம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அவன் இவன் என்னும் பதங்களினுடைய சஹா அயம் சம்ஸ்கிருதம் அது சஹான்னா அவன் அர்த்தம் அயம்னு சொன்னால் இவன் அர்த்தம் அஹ So, Ayam, அயம் என்னும் பதங்களின் அவன் இவன் என்னும் பதங்களினுடைய வாச்சியார்த்தம் வாச்சியார்த்தம் ஆவன அந்நிய தேசம் காலம் தூரதேசம் சமீப தேசம் அத்தீத காலம் வர்த்தமான காலம் வருங்களே தூரதேசம்னா என்ன தொலைவில் உள்ள இடம் தொலைவில் உள்ள இடம் சமீப தேசம்னா அருகிலுள்ள இடம் அதீத காலம்னா என்ன கடந்த காலம் வர்த்தமான காலம்னா என்ன நிகழ்காலம் அவன் இவன் அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தன் என்பெயெல்லாம் என்பன் அனைத்துமாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு இது ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அந்த ஊருங்கிறது வேறையாக இருக்குது இந்த ஊருங்கிறது வேறையாக இருக்குது அந்த காலம்ங்கிறது வேறையா இருக்குது இந்த காலம்ங்கிறது வேறையாக இருக்குது அவன்கிறது வேறையாக இருக்குது இவன்கிறது வேறையா இருக்குது அவன்கிறது வேறு தானே இவன்கிறது வேறு தானே அவனு சொன்னால் இவன் இல்லை இவன்னு சொன்னால் அவன் இல்லை ஆனால் இங்கே யார்னா அவனே இவன்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணுது அவனே இவன்னு சொல்லும்போது அவன்னா அவன் வேற அவன்கிறதை யாரை சொல்லுவோம் அவன் சொல்லுவோம் இவங்கிறத யாரை சொல்லுவோம் இவன்னு சொல்லுவோம் அவன் இவன்னா ரெண்டும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்னு தத் தேச தற்கால விசிஷ்ட தேவதத்தா ஏதத் விசிஷ்ட தேவதா சம்ஸ்கிருத்தில் அப்படி சொல்லுவோம் தத் தேச விசிஷ்ட தேவதத்தா ஏதத் தேச விசிஷ்ட தேவதத்தா அந்த அந்த தேசத்தின் அந்த காலத்தில் அந்த காலத்தை உடைய தேவதத்தன் இந்த தேசத்தில் இந்த காலத்தையுடைய தேவதத்தன் தேவதத்தன் ரெண்டு பேர் கிடையாது ஒருத்தன் தான் அதில் காலம் வேறு வேறாக இருக்கு காலம் வேறாக இருக்கிறது இடம் வேறாக இருக்கிறது புரோனவுன் வேறாக இருக்கிறது இது பிரதிப்பிரி சொல்றேன் சர்வநாம பதம் வேறு வேறாக இருக்கிறது வஸ்து ஏகா ஏவ அந்த அவன் இவன் அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தன் என்பன எல் எல்லாம் என்பன சொன்ன இவ்விரோதம் விட்டு இவை ஒன்றற்கொன்று விரோதம் உண்மையின் ஒன்று கொன்று விரோதம் விரோதம்னா வேறு வேறாக இருக்குன்னு அர்த்தம் விரோதம்னா இருக்குன்னு அர்த்தம் சொல்லிய இவ்விரோத நீ ஒரு கருத்தை வச்சுன்னா அதுதான் சரி நீ சொல்கிறது நான் ஒரு கருத்தை வச்சுன்னா நான் தான் அது உண்மை சொல்கிறது அது வந்து கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு உலகம் முழுக்க எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும் யாரும் தடுக்க முடியாது ஏன் என் கருத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல முடியாது இன்னொருத்தங்கருத்தை தான் நான் ஏற்றுக்கணுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறதுனால தான் சிருஷ்டியே நடந்துன்றிருக்கு இல்லாட்டி சிருஷ்டியெல்லாம் சரியாக போய்டுமே சிருஷ்டி இப்படி இருக்கணும் இல்லாட்டி வந்து சினிமாவே அவன் நடக்காது சினிமாவினாலே என்ன அர்த்தம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும் ஒன்று ஒன்று ஒரே மருந்துட்டால் எப்படி அண்ணன் தம்பியே ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இல்லையே பின்சாக இருந்தால் கூட அபி உணர்ச்சிகள் அபிப்பிராயங்கள்லாம் மாறத்தான் செய்கிறது ரேகம் மாறிடுறதுங்கிறாங்க பின்சார்ந்தால் கூட ரேகம் மாறிடுறதுன்னு சொல்கிறாங்க கைரேகம் மாறி போயிடுறதுங்கிறாங்க அதனால் எல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ இது என்னென்னா இது வந்து கருத்து வேறுபாடு இல்லை இது வந்து காலை இட இந்த மாதிரி வேறுபாடுகள் விரோதம் உண்மையின் சொல்லிய விரோத தர்மங்களான இந்த வாச்சியார்த்தங்களை விட்டு இந்த விரோத வாச்சியார்த்தத்தை விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் அவைகளை அனுசரித்திருக்கின்ற லட்சியார்த்தம் என்னும் ஷரீர மாத்திரத்தை விடாமல் அந்த குறிக்கிறது சரீர மாத்திரத்தை விடாமல் உன்னிடில் ஆலோசித்து பார்க்கில் தேவதத்தன் ஒருவனை தேவதத்தன் என்னும் ஒரு புருஷனை வெளியாக காட்டும் விரோதமில்லாமல் பிரத்யட்சமாக காட்டான் நிற்கும் காட்டான் இருக்கும் காட்டி நிற்கும் சோயதத்தன் சோயம் தேவதத்தன் என்னும் வாக்கியம் சோயம் தேவதத்தன் என்னும் வாக்கியம் தேவதத்தனை மாத்திரம் விரோதம் காட்டும் மற்றவைகளை விரோதமாக காட்டும் அதான் விஷயம் அது மாதிரி வந்து தத்துவமசிங்கிற மகாவாக்கியம் வந்து சைதன்யத்தை மாத்திரம் காட்டும் மற்றதெல்லாம் காட்டாது தத் மற்றதுக்கெல்லாம் பிரமாணம் இல்லை தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தில் சைத்தன்யத்துக்கு மாத்திரம்தான் சைத்தன்யத்தை சைத்தன்யத்தை பற்றின அறிவை மனசில் உண்டு பண்ணுறது தான் அதில் தாத்பரியம் அதில் வந்து வேற்றுமையை வந்து உண்டு பண்ணுறதில் அதுக்கு தாத்பரியம் கிடையாது ஈஸ்வரனுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமையை சொல்கிறதுல அந்த வாக்கியத்துக்கு தாற்பயம் கிடையாது ஈஸ்வரனுக்கு நமக்கும் இருக்கிற ஒற்றுமையை சொல்கிறதுக்கு தான் ஒற்றுமை என்ன ஒன்றுங்கிற உண்மையை சொல்கிறதுக்கு தான் அதில் தாத்யம் அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தில் வேற்றுமையை சொல்லுவதில் தாற்பயம் இல்லை ஒற்றுமையை சொல்லுவதில் மட்டுமே தாத்பரியம் என்பதற்கு சோயம் தேவதத்தன்கிற திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது தொகை இலக்கியம் விடாமல் என்றும் தொடர் விசேஷியம் விடாமல் என்றும் பாடமுள்ளது இவ்வுதாரணத்தை முச்செயலின் விசேஷ உரையிலேயே விழித்துரைத்தாம் இதை நாங்கள் முதல்லையே வி சொல்லிட்டோன்னு விட்டார் இவ்வுதாரணத்தை முற்செயலின் விசேஷ உரையிலேயே விரித்துள்ளது பாடபேதம் இருக்குன்னு சொல்லிட்டார் தொகை இலக்கியம் விடாமல் தொடர் விசேஷம் விடாமல் விசேஷியம் என்னது விசேஷணம் என்னது புரியுதா இது நல்லா சொல்லு விசேஷியம் என்னது இது ஒரு இலக்கியம் விடாமல்னா லட்சியம் விடாமல்னு சொல்லிட்டு அப்புறம் விசேஷியம் விடாமல்னா விசேஷியம் விடாமல்னா அர்த்தம் விசேஷியம்ங்கிறது என்னது விசேஷணத்தை உடையவன் விசேஷியா என்னெல்லாம் விசேஷணம்னா அந்த தேசம் அந்த காலம் அந் அவன் அப்படிங்கிறது விசேஷனம் இந்த தேசம் இந்த காலம் இவன்கிறது விசேஷனம் விசேஷியம் என்னென்னா தேவதத்தஸ் ஷரீரம் தேவதத்தஸ்ய ஷரீரையேவ ஷரீரமேவ விசேஷ ரூபேட வர்த்தது அதான் விஷயம் இனி அடுத்த பாடலுக்கு பாகத்யாக லக்ஷணையை தார்ட்டாந்தத்தில் தரிசிப்பிக்கின்றார் இப்போ சொன்னது திருஷ்டாந்தம் இனிமே சொல்ல போகிறது தார்ஷ்டாந்தம்னு சொல்லுகிறார் அடுத்த வகுப்புல நாம அதை விசாரம் செய்வோம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருபடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவாஹா திணாமூர்த்த ஓகி ஹரி ஓ